அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டுவேளையிலிருந்து சிமானுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தேன் தமிழ் கொல்லிமலை காட்டிலுள்ள ஒரு ஆளிடம் தேன் கொண்டு வர சொல்லியிருந்தேன் அவன் அன்று வராமல் மறுநாள் வந்து பெருங்கையுடன் நின்றதால் அவனை சினந்தேன் அவன் பேசினான் நான் நேற்றே மலைக்கு நடந்தேன் பல இடங்களில் அலைந்தேன் இறுதியில் பெரும் பாறை தேன் கண்டு சிறிது மலைத்தேன் ஒரு கொடியை பிடித்தேன் ஏறிச் சென்று கலைத்தேன் பானையில் பிழிந்தேன் நன்றாக வடித்தேன் அதனைக் கண்டு மகிழ்ந்தேன் அத்தேனில் சிறிது குடித்தேன் கழித்தேன் களைத்தேன் அயர்ந்தேன் மறந்தேன் இன்று காலை எழுந்தேன் நினைத்தேன் தேனை அடைத்தேன் எடுத்தேன் விரைந்து நடந்தேன் வந்தேன் சேர்ந்தேன் இப்பொழுதுதான் உங்கள் வீட்டில் கொடுத்தேன் நானும் இதை கேட்டு மகிழ்ந்தேன் அவனுக்கு உரியதனையும் தந்தேன் அடடா எப்படி தேன் எவ்வளவு தேன் ஒவ்வொரு சொல்லிலும் தேன் சொட்டுகிறதே இதனை பார்த்தேன் குடித்தேன் என கூராமல் படித்தேன் என கூருங்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு படித்தேன் என இணைக்கும் என்னே தமிழின் இனிமை சிந்திப்போம் தாய்மொழியாம் தமிழை நேசிப்போம் நன்றி